நற்றினியின்னமர்துளிக்காக ஜோதி வெங்கடேஷன் நற்றினியின் தினமர தொழில் இன்று நான் உடல் பேச வந்திருக்கேன் கைத்தட்டி சிரிப்பதனால் என்னென்ன பலன்கள் தினசரி இருபது நிமிஷம் நம்ம கைத்தட்டி சிரிக்கிறோங்க அந்த மாதிரி சிரிக்கும்போது கையில உள்ள நரம் எல்லாம் தூண்டப்படும் அந்த மாதிரி தூண்டப்படும் போது மூளை ஒல்ல ஆரோக்கியமே இருக்கலாம் ஏன்னா கையில உள்ள நரம்ல இதயம் சிறுநீரகம் நுரையீரல் இது தொடர்புகள் இருக்கும் அதனால கம்பல்சரி கை தட்டுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அது எல்லாமே சரி பண்ணித்தரும் எந்த வியாதி வராம நமக்கு தடுக்கும் கை தட்டுறதுனால அக்யூபிரஷர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் நல்ல நல்ல ஹார்மோன்ஸ்கள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் எண்டாபின் சிரட்டானின் இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஹார்மோன்ஸ் உண்டாகும் நல்ல கொலஸ்ட்ரால் வரும் அப்படி நம்ம ஒரு தினசரி ஒரு இருபது நிமிஷம் கைதட்ட முடியலாம் நமக்குதான் நல்லது உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லீங்களா அந்த மாதிரி நட்டினி நீர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் என்ற இந்த கை தட்டி சிரிங்க என்ற சொல்லிருக்கேன் அது நம்ம மனசுல வந்து உணர்ச்சி வசப்படாம ஆரோக்கியமா இருந்தாலே ரிலாக்ஸ் ஆயிருந்தாலும் நமக்கு எந்த வேதியும் வராதுங்க அதனால நட்டினி தினமும் துளி கேட்ட எல்லாருமே கம்பல்சரி தினமும் இருபது நிமிஷம் கைத்தட்டி சிரிச்சிட்டு ஆரோக்கியமே இருங்க மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றி